வணக்கம் இந்த கார்பரேட் வேர்ல்ட் என்னும் தலைப்பில் பாகம் இரண்டில் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் பெயர் மோகன் லியோ மோகன் மோகன் கிருஷ்ணமூர்த்தி என்னும் பெயர்களில் இணையத்தில் கதை கவிதை கட்டுரைகள் எழுதி வருகிறேன் முத்தமிழ் மன்றம் தமிழ் மன்றம் தமிழ் நண்பர்கள் போன்ற காலத்தில் என்னுடைய பங்களிப்புகளை அளித்து வருகிறேன் நான் ஒரு மத்திய கிழக்கு நாட்டில் கணிப்புரி பாதுகாப்புத் துறையில் பணி செய்து கொண்டிருக்கிறேன் இந்த தொடரின் மூலமாக என்னுடைய சில அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பகுதி ஒன்றில் நாம் பாசிட்டிவிட்டி என்னும் தலைப்பை பற்றி பேசினோம் இது எந்த குறிப்பும் எடுத்துக்கொள்ளாமல் பேசுவதால் ஏதாவது தவறு இருந்தால் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அமுக்கம் என்று சொல்லலாம் இன்று தனியார் துறையில் குறிப்பாக நகர்புறத்தில் பணிபுரிபவர்கள் இந்த ஸ்ட்ரெஸ் எனும் வார்த்தைக்கு பரிச்சயமாகாதவர்களாக இருக்க வாய்ப்பில்லை எப்ப பார்த்தாலும் சொல்லிக் கொள்பவர்களை நாம் காண்கிறோம் கணிப்பொறி துறையில் இதை அதிகம் காணலாம் மற்ற நிறுவனத்தில் இல்லை என்று சொல்ல சொல்ல மாட்டேன் மற்ற துறைகளிலும் இருக்கிறது ஹவு டு ஓவர் கம் ஸ்ட்ரெஸ் என்று புத்தகம் எழுதியே பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் சம்பாதித்தவர்கள் இருக்கிறார்கள் சைக்கியாட்ரிஸ்ட் இந்த மனோ தத்துவ வல்லுநர்கள் மனோ நிபுணர்கள் மருத்துவர்கள் அவர்களும் பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறார்கள் பல ஓவர் தவுண்டர் மருந்து மாத்திரைகள் கிடைக்கின்றன ஸ்ட்ரெஸ் குறைவு செய்ய அவ்வாறு இருக்க இந்த ஸ்ட்ரெஸ் இதை எப்படி கையாள்வது இந்த மன அழுத்தத்தை எவ்வாறு கையாள்வது என்று நாம் பார்க்கலாம் அடுத்த சில நிமிடங்களில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸின் மூல காரணம் என்ன என்பதை கண்டறிந்து அதை களைவது மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வது மகிழ்ச்சியான சூழ்நிலை படைத்துக் கொள்வது அதை அதைதான் என் நோக்கமாக என்று வைத்து பேசுகிறேன் உடல் ரீதியான ஸ்ட்ரெஸ் ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பல காரணங்களால் இருக்கலாம் தூக்கமின்மை சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளாமல் இருத்தல் சரியான சாப்பாடு சாப்பிடாமல் இருத்தல் வெவ்வேறு உணவு உண்பது அதிகம் எண்ணெய் உள்ள உணவு உண்பது கரசாரமான உணவு உண்பது நம் உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் உண்பது என்று பல காரணங்கள் ஆனால் இந்த ஹெல்த் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் வருகின்றது ஆக ஒரு டிசிப்ளின் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் உடல் ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸ்களை குறைக்க ஒரு மருந்தாக விளங்கும் சரி அடுத்த சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை முறை இப்போது நைட் ஷிஃப்டில் பணிபுரியவர்கள் வெவ்வேறு சூழலில் பணிபுரிபவர்கள் சந்திக்கும் பல வகையான இன்னல்களால் இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகின்றது மூன்றாவது நம்முடைய கையில் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் சில காரணிகள் அதன் மூலமாக வரும் ஸ்ட்ரெஸ் அதை முற்றிலும் இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்களே உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்றால் அதை நீங்களாகத்தான் சரி செய்ய வேண்டும் அல்லவா ஆரோக்கியமான வாழ்வு எப்படி வாழ்வது என்பதை பற்றி பேசுவதற்கான களம் இல்லை இது பல இணையதளங்களை கண்டு உங்கள் உடலுக்கும் உங்கள் வழக்க வழக்கம் ஏற்ற உணவை உண்பது சரியான நேரத்தில் தொங்குவது என்பதைப் பற்றி அறிவுரைகளை பெற்றுக் கொள்ளலாம் உங்கள் அலுவலக சூழலில் ஸ்ட்ரெஸ் எதனால் உருவாகிறது அதை களைவது எப்படி என்பதைப் பற்றி பேசும் சென்ற பாகத்தில் நான் சொன்னது போல பாசிட்டிவிட்டி எதிலும் நல்லவை சரியானவை அல்லது சரியான புறத்தில் இருப்பது என்பது யாரை பற்றியிலும் பேக் பைட்டிங் அல்லது புறங்கூறுவது மேலதிகாரிகளின் நிர்ணயங்களை பற்றி கேள்வி கேட்பது அவரை பற்றி பிற்பாடு விமர்சிப்பது உடற்பணிப்புகளுடன் அதிக நட்பு பாராட்டாமல் இருப்பது என்று பல விஷயங்களை பற்றி பேசினோம் ஸ்ட்ரெஸ் அது நம்மூலமாக வரும் சில காரணங்களை கலைந்தது ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு எல்லாருக்கும் இந்தவா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை முடிந்து திங்கட்கிழமை அலுவலகம் செல்ல வேண்டும் என்று உற்சாகத்தோடு செல்கிறீர்களா அல்லது ஏண்டாப்பா திங்கட்கிழமை வந்தது என்று நினைத்து செல்கிறீர்களா இந்த கேள்வி நீங்களையும் பதிலளித்துக் கொள்ளுங்கள் எப்படா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு காரணம் நாள் வார மத்தியில் விடுமுறை வந்து விடாதா சுதந்திர தினம் குடியரசு தினம் விநாயக சதுர்த்தி இல்லை கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் ஏதாவது வந்து விடாதா என்று எதிர்பார்க்கிறீர்களா அலுவலகத்திற்கு உள்ளே நுழைந்த பிறகும் எப்படா ஆறு மணியாகும் எப்படா வீட்டுக்கு போகலாம் என்று லசிக்கிறீர்களா யாரையும் நம்பி எதையும் பேசத் தயங்கிறீர்களா அலுவலகத்தில் ஏதாவது சொன்னால் என்னை பற்றி மேனேஜர்ட்ட போட்டுக் கொடுத்துருவான் நியாயம் என்ற பயத்தில் இருக்கிறீர்களா இவ்வாறான கேள்விகளுக்கு நீங்கள் ஆம் என்று பதிலளித்திருந்தால் நீங்கள் உங்கள் பணியை உங்களுக்கு அளிக்கப்பட்ட வேலையை முற்றிலுமாக மகிழ்ச்சுடன் செய்யவில்லை என்று பொருளாகிறது You are not enjoying your job அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்து கொண்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எதிர்பார்ப்பது என்பது முதல் கட்டத்திலேயே அது சாத்தியமில்லாத ஒன்றாக ஆகிவிடுகிறது இந்த கேள்விகளுக்கு இல்லை நான் திங்கட்கிழமை அலுவலகம் செல்வதை மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன் என்னிடம் ஆஃபீஸ் உள்ளே போன பிறகு எனக்கு நேரம் போகிறதே தெரியலை வெள்ளிக்கிழமை வந்தால் ஏன்டா வீட்டுக்கு போகணும்னு இருக்கு அந்த வீட்டு பிரச்சினையை அதைப் பற்றி தெரிந்து பார்ப்போம் ஏன் வீட்டுக்கு போகும் இன்னும் ஒரு வாரம் விடுப்பு இல்லாமலேயே வேலை செய்ய புதிய புதிய யோசனைகளை நான் அலுவலகத்துக்கு எடுத்து செல்கிறேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தால் இந்த காணொலியை காண தேவையில்லை என்னுடைய குறிக்கோள் நீங்கள் அந்த குறிக்கோளை எட்டிவிட்டீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனாலும் நம்மில் பெரும்பாலோர் இதற்கு ஆம் என்றே விடையளித்திருப்பார்கள் இல்லையா ஏன் நம் இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடாது மருத்துவர்களிடும் சைக்கியாட்ரிக்ஸ் இடத்திலும் கொண்டு செல்லும் செல்வத்தை எப்படி மிச்சமாக்கலாம் நாம் முன்பே சொல்வது போல நாம் திருக்குறளையோ ஆத்திச்சூடியோ இல்லை நாளடியாரையோ படித்து அதன் பிறகு அதன் படி வாழ்ந்திருந்தால் பாதி பிரச்சினையை நம்ம நம்ம கண்டிருக்க வாய்ப்பில்லை ஆனால் நம் வாழ்க்கை முறையில் அவையெல்லாம் வெறும் பாடப்பகுதிகளாக மட்டுமே நின்றுவிட்டதால் நாம் இன்று பல புத்தகங்களை விலை கொடுத்து வாங்கி மன மனமகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதை பற்றி மூன்று நாள் நான்கு நாள் பயிற்சி முகாமுக்கு சென்று பணத்தை செலவழித்து பிறகு நாம் இதை கற்றுக்கொள்ள முயல்கிறோம் அப்படியும் செலவு செய்தவர்கள் யாரும் மீண்டு வந்து ஆம் பயிற்சி முகாமுக்கு சென்ற பிறகு நான் மீண்டும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லவில்லை தற்காலிகமாக சில மாற்றங்கள் தெரியலாம் ஆனால் லாங் டர்ம் ரிசல்ட்ஸ் மீண்டும் நாம் அதே குட்டையில் உரிய மட்டையாக மாறிவிடுகிறோம் இது நிதர்சனமான உண்மை இது நான் பலரிடமும் பேசும்பொழுது அறிந்த உண்மை என் உடன் பணிபுரிபவர்கள் அல்லது என் கீழ் பணிபுரிபவர்கள் அல்லது என்னுடைய போட்டி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் உள்நாட்டில் பணிபுரிபவர்கள் மேல்நாட்டில் பணிபுரி புரிபவர்கள் என்று அனைவரையும் அனைவருடன் உரையாட உரையாடும்பொழுது குறிப்பாக அவர்கள் சொல்வது என்றால் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் இதற்கு ஒரு முக்கிய காரணம் என்றால் நம் வேலையில் நாம் பாதுகாப்பு இன்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது பாதுகாப்பு இன்மையை பற்றி இன்செக்யூரிட்டியை பற்றி ஒரு தனியான வீடியோவில் அதை பற்றி பேசணும் திட்டமிட்டு ஒரு அளவிற்கு உங்களை இந்த ஸ்ட்ரெஸ் என்னும் மன ஒரு உதவும் காலையில் எழுந்தவுடன் உங்களிடம் ஒரு டு லிஸ்ட் என்ன செய்ய வேண்டும் என்று இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ரெகுலேட் ஆகி இருக்கும் கட்டு திட்டமிட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் இந்த ஸ்ட்ரெஸ் பெருமளவு குறையும் எப்படி என்பதை பார்ப்போம் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணுமா டெலிபோன் பில் school இல்ல பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பில் கட்டணுமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்ல வேற எந்த வீட்டு வேலையாக இருந்தாலும் என்று ஒரு குறிப்பேட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் smartphone போன் கணினி நன்றாக உபயோகப்படல் என்றால் நிறைய மென்பொருட்கள் உள்ளன ஒன் நோட் மைக்ரோசாப்ட் ஒன் நோட் உங்களுடைய மடிக்கணினும்ள்ளலாம் உங்களுடைய மொபைலிலும் வைத்துக் கொள்ளலாம் இந்த குறிப்பேட்டுகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு கிளவுட் என்னும் பொது சேமிப்பு இடத்திலிருந்து நீங்கள் பெற்று பெற்றுக்கொள்ளலாம் எவர் நோட் என்று இன்னொரு மென்பொருள் இருக்கிறது அல்லது நீங்கள் கணினி பயன்படுத்துவர்கள் இல்லை என்றாலும் ஒன்றும் குறையில்லை ஒரு சிறிய குறிப்பேட்டில் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்று ஒரு பகுதி வீட்டு வேலைகள் அதேபோன்று டுடு லிஸ்ட் அலுவலகத்திலும் ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய அலுவலக அலுவலகத்தில் என்னென்ன வேலைகள் நான் செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு டு லிஸ்ட் வைத்துக் கொள்ளுங்கள் டூ லிஸ்ட் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியான ஒரு பட்டியல் ஒவ்வொரு வேலை முடிந்ததும் அந்த ஐட்டத்தை நீங்கள் டிக்ஸ் செய்து விடலாம் அல்லது கோடிட்டு அழித்து விடலாம் ஏழாம் தேதி இன்சூரன்ஸ் டெட்லைன் அதை நீங்கள் ஆறு மாதத்திற்கு முன்பாக உங்கள் டுடுலிஸ்டில் எழுதி வைத்திருந்தால் ஒவ்வொரு நாளும் அந்த நாள் முடிவடையும் போது நீங்கள் உறக்கத்திற்கு செல்லும் முன் ஒருமுறை அந்த பட்டியலை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் இன்னும் பாக்கியிருக்கின்றன என்பது தெரியும் ஆக நீங்கள் எதிர்பாராத கடைசி நிமிட பிரச்சனைகள் கடைசி நிமிட பதட்டங்களை தவிர்க்கலாம் ஒரு மாதத்திற்கு முன்பே அடுத்த மாதம் எல்ஐசி ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்திற்கான பிரீமியம் தொகை மூவாயிரம் கட்ட வேண்டும் அதற்கான டெட்லைன் வருகிறது என்று நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்பே தயார் நிலைப்படுத்தி வைத்திருந்தால் உங்களுக்கு அந்த கடைசி நிமிட ரஷ் தவிர்க்கலாம் அதுபோல் இன்றைக்கு மின்சார கட்டணம் கட்ட வேண்டிய கடைசி நாள் இன்றைக்கு பள்ளிக்கூட ஃபீஸ் கட்ட வேண்டிய கடைசி நாள் என்று பல வகையாக நீங்கள் அந்த டுடு லிஸ்டில் நீங்கள் ட்ராக் செய்து கொண்டு வரலாம் தினமும் என்னென்ன டுடு லிஸ்டில் என்னென்ன போடலாம் என்றால் மின்சார கட்டணம் வாட்டர் பில் உங்களுக்கு உங்கள் நகரத்தில் அந்த போன்ற ஒரு கட்டணம் இருந்தால் முனிசிபாலிட்டி ஹவுஸ் டேக்ஸ் இன்சூரன்ஸ் school fees for children உங்கள் டிரைவிங் லைசன் ரினியூவல் டேட் பொல்யூஷன் சர்டிபிகேட் எடுக்க வேண்டிய நாள் என்று மியூச்சுவல் ஃபண்ட் அதில் பணம் போடுவீர்கள் என்றால் அதில் என்னை என்றைக்கு எந்தெந்த அந்த அடுத்த கட்ட வேண்டிய நாள் வருகிறது வேறு ஏதாவது புதுப்பிக்க வேண்டும் என்றால் அது எந்த தேதியில் வருகிறது இது போன்ற பல வகையான வீட்டுக்கு தேவையான டுடு லிஸ்டில் வைத்துக் கொள்ளலாம் அலுவலகத்தில் எந்தெந்த ப்ராஜெக்ட்களை நீங்கள் செய்ய வேண்டும் எந்தெந்த நிறுவனங்களில் போய் சந்திக்க வேண்டும் என்றென்று கொள் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும் இந்த டுலிஸ்டை காலை ஒரு முறை மாலை ஒரு முறை பார்த்து வந்தீர்களானால் செய்யப்பட்ட வேலைகள் கோட்டிடப்பட்டு செய்ய வேண்டிய வேலைகள் உங்களுடைய நிலை இருந்து கொண்டே இருக்கும் இன்னும் இன்னும் கேட்டால் அடுத்த வாரம் சனிக்கிழமை நான் ஹேர்கட் போக வேண்டும் என்று கூட நீங்கள் எழுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம் லாண்ட்ரியிலிருந்து துணிமணிகளை எடுத்து வர வேண்டும் என்று கூட எழுதி கொள்ளலாம் எந்த சிறிய வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் அந்த குறிப்பீட்டில் நீங்கள் எடுத்துக்கொண்டீனால் உங்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி அல்லது அலுவலக வாழ்க்கையும் சரி சீராகம் சீரான பிறகு உங்களுடைய டிசிப்ளின் இந்த செல்ஃப் டிசிப்ளின் மிகவும் செல்ஃப் டிசிப்ளின் மிகவும் முன்னேறும் இது ஒரு வகையில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க வேண்டிய ஒரு டூல் இரண்டாவதாக நம்மில் பலரும் பிரச்சினைகளுடன் வாழ்ந்தே பழகிவிட்டது என்றால் அதை பற்றி பேசுவதும் அதை பற்றி கிரிப் செய்வதும் அதை பற்றி குறைகூடி கொண்டிருப்பதுமாகவே ஒரு பழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறோம் அந்த பிரச்சனை களைந்துவிட்டால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை அதை குறை கூற வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பால்காரன் சரியான நேரத்தில் பால் போடவில்லை என்றால் அவனை வைத்துக்கொண்டு ஐந்து வருடம் கட்டி அழுவோம் அவன் ஆனாலும் அவனை மாற்ற ஒரு சிறிய விஷயம் காலையில் உங்களுக்கு காஃபி சரியான நேரத்தில் கிடைப்பதில்லை பால்காரன் லேட்டாக வருகிறான் அது எத்தனை நாளும் பொறுத்துக்கொள்ள முடியும் அதை கலைந்து விட்டு வேறொரு பால்காரரை பாருங்கள் பேப்பர் தினமும் காலையில் பேப்பர் சரியாக செய்தித்தாட்கள் போடாதனால் அவருடன் பெரிய சண்டையுடன் தான் நாள் துவங்குகிறது பேப்பர் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் முன்னே பின்னே படைப்பதனால் ஒரு பெரிய லாபமோ நஷ்டமோ வந்துவிடப் போவதில்லை ஒரு பழக்கம் காலையில் எழுந்தவுடன் காஃபியுடன் பேப்பர் படிக்க வேண்டும் என்பது ஒரு பழக்கம் இது ஒரு ராக்கெட் விடும் அளவிற்கு ஒரு பெரிய பெரிய பழக்கம் இல்லை இதை பெரிய டைமிங்க்கு டைமிங்கு ஆன அவசியம் இல்லை காலையில் படிக்க வேண்டிய மாலையும் படிக்கலாம் ஒரு பெரிய பிரச்சனை இன்றைய செய்தித்தாட்களில் வரும் செய்திகளின் தரமும் மிகவும் குறைந்துவிட்டன அதனால் என்னை கேட்டால் செய்தித்தாட்கள் படிக்காமல் இருப்பதே நல்லது என்று தொடுக்கிறது இல்லை அல்லது சில பகுதிகளை மாற்றம் மாத்திரம் படித்துவிட்டு விட்டுவிடலாம் இல்லை என்றால் அந்த செய்தித்தாள் போடுபவரை மாற்றுங்கள் நீங்கள் கணினியை உபயோகிப்பவர்கள் என்றால் ஐபேட் இருக்கிறது ஐபேடில் ஆன்லைன் மேகசின்ஸ் வாங்கலாம் விகடன் குமுதம் கல்கி போன்ற வகைகள் இப்போது ஐபேடில் இருக்கிறது வருடத்திற்கு முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் போன்ற கட்டி நீங்கள் ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் செய்து கொள்ளலாம் இருபத்தி மணி நேரம் படிக்கலாம் நீங்கள் காலில் காஃபியுடன் படிக்க வேண்டும் என்றால் காஃபியுடன் சேர்ந்து அதை வைத்துக்கொண்டு படிக்கலாம் நல்ல தரமான பொருட்கள் கிண்டல் போன்ற மின் படிக்கும் மின்னூல் ப படிக்கும் சாதனங்கள் இப்போது உள்ளன அதனால் அந்த பேப்பர் வைத்துக்கொண்டு உங்களுடைய முழு நஷ்டமாக்கிவிடாதீர்கள் வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் செல்ல வேண்டிய தூரம் முப்பது கிலோமீட்டர் இருக்கிறது பலரையும் நான் பார்த்திருக்கிறேன் இரண்டு சக்கர வாகனங்கள் முழு நாளை கழி கழித்து விடுகிறார்கள் நாலு மணி நேரம் அவர்களுடைய டிராவல் டைம் பெர் டே அதனால் முதுகு வலி வருகிறது கால் வருகிறது கண்ணில் தூசி தலைமுடி கொட்டுகிறது என்று பலவிதமான பிரச்சனைகள் நாம் ஏன் அலுவலகத்திலிருந்து ஐந்து நிமிட பத்து நிமிட தொலைவில் ஒரு வீட்டை பார்த்து அங்கு கூடியேறக்கூடாது நீங்கள் ஒருவேளை நீங்கள் இருக்கும் வீடு சொந்த வீடாக இருக்கலாம் பரவாயில்லை சொந்த வீடில் இருப்பதனால் பல வகையான நன்மைகள் உண்டு அதை நான் மறுக்கவில்லை ஆனாலும் நிறுவனம் அங்கே இருக்க நீங்களும் இங்கே இருக்க இன்னும் எத்தனை ஆண்டு காலம் அதை நீங்கள் ஒரு பெரிய உங்கள் வாழ்வினுடைய பெரிய ஒரு பெயின் பாயிண்டாக வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் அதை உங்கள் சொந்த வீடை வாடகை விடுங்கள் அலுவலகம் எங்கிருக்கிறதோ அங்கிருந்து ஐந்து பத்து நிமிட தொலைவில் ஒரு வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை அந்த இடம் மிகவும் மத்தியமான இடமாக இருந்து மிகவும் அதிக வாடகை கொடுக்க வேண்டும் இருக்கிறது இந்த உங்களுக்கு உங்கள் சொந்த வீட்டிலிருந்து வரும் வாடகை எடுத்து அதன் மேல் ஒரு நாலாயிந்தாயிரம் போட்டு இந்த வாடகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாலு ஐந்தாயிரம் அதிகம் உங்கள் கைவிட்டு போவதனால் உங்களுடைய அன்றாடம் நீங்கள் பெட்ரோலுக்கு கொடுக்கும் காசு மிச்சமாகிறது வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் குறைகிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடாமல் காப்பாற்றப்படுகிறது உங்கள் முதுகு வலி அதற்காக நீங்கள் படும் அவஸ்தை அதற்காக பெல்ட் போட்டுக்கொண்டு கழுத்தில் ஒரு ஸ்ட்ராப் கட்டிக்கொண்டு அல்லது மருந்து மாத்திரைக்கு செலவு செய்து கணினி முன் உட்கா உட்கார முடியாமல் அவஸ்தைப்பட்டுக் கொண்டு கீபோர்டை டைப் செய்ய முடியவில்லை என்று பல வகையான பிரச்சனைகளை அல்லது செலவுகளை குறைக்கலாம் இன்று நீங்கள் உங்கள் கைவிட்டு போடும் ஐந்தாயிரம் அந்த வீட்டு வாடகைக்கு நாளை நீங்கள் பல ஆயிரங்களை மிச்சப்படுத்துவதற்கான ஒரு வழியாக இருந்தால் அதை செய்யலாம் வீட்டின் அலுவலகத்தில் அருகில் வீடா ஓகே வீட்டில் வீட்டிலிருந்து ஒரு பத்து நிமிட தொலைவில் தொலைவிலே பிள்ளைகளின் பள்ளிக்கூடத்தை தேடலாம் ஏனென்றால் இப்போது பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு தருவிலும் இருக்கிறது நல்ல வியாபாரமாக நடக்கிறது ஆக ஒரு பள்ளிக்காக நீங்கள் பிள்ளைகளையும் அலையவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை காலை எழுந்தவுடன் படிப்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று இன்று காலகட்டத்தில் நம் மக்களுக்கு பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் நாம் கொடுக்குறோமா என்றால் இல்லை காலை எழுந்தவுடன் ஓடு ஓடு என்று ஓட வேண்டியதாக இருக்கிறது ஸ்கூல் பஸ் வந்தவுடும் ஏழரை மணிக்குள்ளே பேக் பண்ணி அனுப்பணும் இந்த யூனிஃபார்ம் போடணும் சாயங்காலம் வந்தோடனே ஹோம்ஒர்க்கு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பசங்கள் டிவியில் ரெண்டு மூணு சீரியல் பார்த்துட்டு அப்புறம் தூங்கிருந்தாங்க அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அவர்களுக்கும் நாம் தர முடிவதில்லை நாமும் அந்த ஆரோக்கியமான ஒரு வாழ்வில் வாழ்வை வாழ்வதில்லை எல்லாருக்கும் நஷ்டமான ஒரு செய்து கொண்டிருக்கிறோம் சரி உங்களுடைய பயணத்திற்கான தூரத்தை குறைத்துக் கொண்டால் உங்களுக்கு ஒரு நாளில் இரண்டு மூன்று மணி நேரம் அதிகப்படியாக கிடைக்கிறது உங்களுக்கு மூன்றாவதாக உங்கள் வேலை உங்கள் வீடு அல்லது வீட்டிற்கு சம்பந்தமான வேலை அதாவது ஷாப்பிங் போவது காய்கறிகள் வாங்குவது துணிமணிகள் வாங்குவது அல்லாமல் வேறு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது மிக்க நல்லது அது பெரிய அளவிற்கான ஸ்ட்ரெஸ் குறைக்கும் ஒரு சாதனமாக கருதப்படுகிறது மேல்நாட்டில் அனைவரும் ஒரு இசைக்கருவியையோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் டென்னிஸோ இல்லை ஸ்குவாஷோ ஒரு வேலை சம்பந்தம் இல்லாத ஒன்றை செய்வதனால் பெருமளவு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் குறைகிறது இந்த விளையாட்டுத் துறையில் நீங்கள் கிரிக்கெட் விளையாடி நாளை பெரிய சச்சின் டெண்டுல்கர் ஆகப் போவதில்லை ஆக வேண்டாம் ஒரு புத்தகம் படிப்பதனால் உங்களுக்கு உங்களுடைய அன்றாட நினைவுகளிலிருந்து ஒரு விலகி சென்று ஒரு டைவர்ஷன் கிடைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் லீட் செய்ய உதவும் பாசிட்டிவிட்டி என்ற பகுதியில் நாம் பார்த்தபோது சக ஊழியர்களை நண்பர்களாக கருதுவினால் வரும் பயணிகளை பற்றி பேசினோம் அதுபோல இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் லீட் செய்வதனால் உங்களுடைய வாழ்வில் வாழ்வில் பெரிய முன்னேற்றத்தையும் காணலாம் அதனால் நீங்கள் இந்த டென்ஷன் இந்த ஸ்ட்ரெஸ் நெகட்டிவிட்டி நடக்காது போன்ற ஃபெயிலியர் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள் நெகட்டிவ் வேர்ட்ஸை குறைப்பதனாலேயே உங்களுடைய பாதி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மீண்டு வரும் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் இது ரெண்டும் ஆரோக்கியமாக இருந்தால் உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் ஆக உடல் ரீதியான ஸ்ட்ரெஸ் சரியான தூக்கம் சரியான உணவு பெரும்பாலும் வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்கலாம் அதிக எண்ணெய் அதிக காரசாரம் உள்ள உணவுகளை தவிர்க்கலாம் ஏதாவது சாப்பிடும் வாய்ப்பு கிடைத்தாலும் அளவாக உங்கள் வீடு உங்கள் பிள்ளைகளின் ஸ்கூல் இவற்றை வைத்து வரும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம் அலுவலகத்திற்கு அருகாமையில் வீட்டிற்கு மாறுங்கள் பள்ளியை அருகாமையில் இருப்பதாக பார்த்துக் உங்களுடைய அன்றாட தேவையற்ற பயணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் பெருமளவு இம்ப்ரூவ் ஆகும் மூன்றாவது வேறு ஒரு புது பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் படிப்பதோ இல்லை விளையாடுவதோ ஒன்று நாட்டால் கூட சாயங்காலம் வந்தோடனே ஒரு அரை மணி நேரம் மனைவி அழுத்திக் ஒரு வாக்கு நம் தெருவிலிருந்து இன்னொரு தெருவு சென்று கொண்டு வரலாம் அது உணவிற்கு முன்பு உணவிற்கு பின்போ அதையெல்லாம் நீங்கள் மருத்துவர்களும் எது நல்லது என்று நடப்பது எப்போதுமே எப்போது என்று கேட்க கேட்க வேண்டாம் நடப்பதுதான் மனிதன் இயற்கை அதையால் சாப்பாட்டுக்கு பிறகு நடக்கக்கூடாது சாப்பாட்டுக்கு முன்னாடி நடக்கக்கூடாது என்று பல வாரம் சொல்வார்கள் அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு நடந்து செல்லுங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆக மனிதன் தன்னை சுற்றி உள்ள சூழ்நிலையால் உந்தப்பட்ட மன அழுத்தத்தை குறைப்பதற்கு வழித்தடுவதற்கு முன்பு தானே ஒரு சாதனமாக தானே ஒரு காரணமாக இருக்கும் மன அழுத்தத்திற்கான காரணிகளை விலக்கி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் என்று நான் உதகிறேன் மேலும் பேசும் இதை பற்றி உங்களுக்கு இந்த பகுதி பிடித்திருந்தால் இதில் உள்ள ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு கருத்துக்கள் அனைத்தையும் லியோ மோகன் அட் யாகு டாட் காம் என்னும் மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுத எழுத என்னுடைய ஊக்கம் அதிகரிக்கும் மேலும் பல தகவல்கள் பற்றி பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்த தலைப்பு இன்சக்கியூரிட்டி அல்லது பாதுகாப்பின்மை நம் பெரும்பாலுநர் பெரும்பாலுநர் நம்முடைய வேலை பாதுகாப்பின்மையாக இருப்பதாக கருதுகிறோம் அதனால் வரும் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அதனால் இன்று நம் மகிழ்ச்சியான வாழாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறோம் அதை பற்றி மேலும் பேசுவோம் இந்த பகுதி பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்